ீாமூர் சுந்திரம்ைபாய சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மது வித்தியை ஓடதீபம் ஒன்பதாவது தவத்விஷையோ வித்யாரண்ய சுவாமிகள் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் விசாரம் செய்ய வேண்டும் என்று ஐந்தாவது ஸ்லோகத்திலே கூறினார் அதற்கு பிறகு சிதாபாசனை इति இபிமந்தா என்று சொல்லி அவன்தான் கர்த்தான்னு சொல்லி அதுக்கு மனசு கரணம்னு சொல்லி அந்த மனசுல கிரியை ரெண்டு இருக்குன்னு சொல்லி ஒரு கிரியை அந்தர் விற்த்தி அது கர்த்தாவை குறிக்கிற விற்பி இன்னொரு விற்த்தி விற்த்தி அது டைப் ஆஃப் விற்பி எல்லாம் நிறைய இருக்குதுல இதங்கிற விஷயங்களை குறிக்கிற விற்பி இந்த இதங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திரியங்கள் வழியாக அது விவகாரம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி ஞானேந்திரியங்கள் ஐந்தின் வழியாக விவகாரம் நிகழ்கிறது என்று சொன்னவர் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் இவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சுத்த சைதன்யத்தை அறிமுகப்படுத்துகிறார் யா ஏகத்னேன ஸ்போரையேத் அசௌ அத்திவூ சாட்சி சாட்சி சைத்தன்யம் சுத்த சைதன்யத்தை அறிமுகப்படுத்துகிறார் இதுதான் உண்மையிலேயே பிரகாசஸ்வரூபமானது வாஸ்தவமான சைதன்யம் இதுதான் இது வந்து வாஸ்தவமான சைதன்யம் கிடையாது எது கர்த்தா கர்த்தா வாஸ்தவமான சைதன்யம் இல்ல அது போலி சைத்தன்யம் அதனால அதுக்கு பேரு சிதாபாசன் அது மாத்திரம் இந்த விவகாரங்கள் எல்லாமே தத்துவ திருஷ்டில திரும்ப பார்க்கும் என்ன சொல்ல போறோம் எல்லாமே ஒரு தோற்றம் தான் உண்மை அல்ல அப்ப நான் நான் சொல்ற பொழுது உண்மையிலேயே கர்த்தாவாகிய போலி சைதன்யத்தை நான் நினைக்கிறதா என்ன நான் எப்படி நினைச்சிக்கிறது கர்த்தாவாகிய போலி சைதன்யமா என்ன கருதிக்கிறதா அல்லது சாட்சியான உண்மையான சைதன்யமா என்ன கருதிக்கிறதா நினைக்கிறதா நமக்கு வந்து அந்த விவேகம் வாழும் ஆனால் பண்ணுறது போல எல்லாத்தையும் சேர்த்து சொல்றார் அவர் ஆனால் உண்மையிலே நடக்கிறது என்ன தெரியுமோ சிதாபாசிவேகா இந்த லகு வாக்கியவருத்தி முழுக்க அதுதான் பண்ணப்பட்டிருக்கு லகு வாக்கியவருத்தின்னு ஒரு நூல் இருக்கு கிரந்தம் இருக்கு அது முழுக்க சிதாபாசிவேகா இன்னும் சொல்ல போனா வாஸ்தவ சைதன்ய ஆபாசை விவேகா வாஸ்தவ சைதன்யாசை விவேகா வாஸ்தவ சைதன்யம்னா என்ன உண்மையான சைதன்யம் ஆபாச சைதன்யம்னா என்ன போலி சைதன்யம் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா போலி சைதன்யத்தையே பத்ராட்சத்தையே ருத்ராட்சம் நீ இந்த ஊர்ல எல்லாம் ருத்ராட்சம் பத்ராட்சம்னு ரெண்டு இருக்கு பத்ராட்சம் இழந்த கொட்டை ருத்ரா ருத்ராட்சம்னு அது வந்து அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நான் அதெல்லாம் பத்தி ரொம்ப பேசப்படாது நிறைய பேரோட வியாபாரமே போயிடும் அதனால இந்த பத்ராட்சம் ருத்ராட்சம் இருக்கே இந்த பத்ராட்ச ருத்ராட்சத்துல வந்து எது பத்ராட்சம் எது ருத்ராட்சம் நிறைய பேருக்கு தெரியாது பரவாயில்ல அது போனா போயிட்டு போறது பத்ராட்சத்தை கழுத்துல போட்டு தப்பு இல்லை வாஸ்தவமா நம்ம யாரோ அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது முட்டாழுத்தனம் இது எப்படி போயிட்டு போறது இது பத்ராட்சமோ ருத்ராட்சமோ அது எப்படியே இருந்துட்டு போயிட்டோம் அது மாதிரி நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு வித்தியாசமே தெரியாததுனால எப்படி இருக்கோ அது மாதிரி நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் தெரியாமல் நம்மளதும் தெரியாமல் நான் வேற நினைத்து கொண்டு வேற நினைத்து கொண்டு இவர் சரியே இல்லை இவர் அப்படி இப்படின்னு எல்லாரும் இது பண்ணிட்டுருக்கோம் யாரோ நமக்கு வேண்டினவங்களாக இருந்தால் நம்மக்கிட்ட பிரியமாக இருக்கிறவங்கள்கிட்ட நாம் ரொம்ப பிரியமாக இருக்கோம் நம்மக்கிட்ட நம்மளை ஏதாவது கண்டனம் பண்ணினா அவங்கள நம்ம திரும்ப சொல்றோம் நல்லாவும் இருக்குதுன்னா சொல்ல ஆரம்பித்தா முடியாது வர்ணிக்கிறதுக்கு எல்ல கிடாசை சைத்தன்ய விவேகா இது நமக்கு தெரியல எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு கண்ணாடிய போட்டுன்னு பாக்குற போது கண்ணாடியோட நம்ம கண்ணு சேர்ந்து அதனால இந்த கண்ணாடியை நான் பாக்குறேங்கிறதே மறந்து போயிடும் ஆக்சுவலா இந்த கண்ணாடியும் நான் பார்த்துட்டு இருக்கேன் கண்ணாடியை பார்த்துதான் கண்ணாடி வழியா எல்லாத்தையும் பாக்கிறேன் ஆனா இப்படி கண்ணாடியை மாற்றத்துக்கு பிறகு கண்ணாடினு நெருக்குன்னு தெரியாம கண்ணாடியும் கண்ணும் ஒன்னாயிடுறது அது மாதிரி இந்த சைதன்ய சங்கராச்சாரர் இன்னொரு உதாரணம் சொல்ற அடிக்கடி சொல்ற உதாரணம் ஆதிசங்கரர் இரும்பு குண்டு நெருப்பாக இரும்பு குண்டை வந்து நெருப்புல போட்டோம் மான நீங்க நெருப்புல போட்டா என்ன ஆயிடும் அது வந்து அப்படியே அது நெருப்பு மாதிரி இருக்குமே தவிர அது நெருப்பு இல்லை அதனுடைய சுவாவம் குளிர்ச்சி அதுக்கு வந்து உஷ்ணம் கிடையாது பிரகாசம் கிடையாது ஒன்றும் கிடையாது இரும்புக்கேது உஷ்ணஸ்வாவம் இருக்கேது இரும்புக்கேது பிரகாசஸ்வபாவம் ஆனால் அது நெருப்பில் போட்ட உடனே அது வந்து உஷ்ணம் உடையதாகவும் பிரகாசம் உடையதாகவும் அதை அப்படி எடுத்து போட்டால் அது வெளிச்சமாக இருக்கு இல்லையா ஆனால் அது உண்மையிலே அது எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அந்த வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நெருப்பு குண்டுங்குறோம் நெருப்பு குண்டுன்னு சொல்கிறோம் வாஸ்தவமாக அது வெறும் இரும்பு ஆனால் கண்ணுக்கு அது நெருப்பு குண்டுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கறது அது மாதிரி இந்த மனசு புத்தி இதெல்லாம் நான்கிற மாதிரி தோற்றமே தவிர இது நான் கிடையாது இதுதான் இங்கே உபதேசம் நம்ம நான் நான் எதை நினைச்சு கொண்டிருக்கோமோ அந்த நான் போலி உண்மையான நான் அந்த நானில் அந்த நான்கு பின்னாடி இருக்கு அது மறைஞ்சிருக்கு அதை விசாரம் பண்ணலை இவர் விசாரம் பண்ணுறதுக்கு உபகாரம் பண்ணுறார் வித்யாரண்ய சுவாமிகள் ஆக அத்த அஸ்மின் உபதேச விஷயே சித்வ புகு அத்த சித்வ புகு சாட்சி இந்த உபதேசிக்கு இந்த நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த விசாரத்தில் இதுதான் சாட்சின்னு சொல்லப்படுகிறது அது எப்படி இருக்குன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற வருஷிய சொல்லிக்கொண்டு வர ஈணோமி ஜி ஸ்வையமி நிறீபவத் ீேோோ ஜி ஸ்வையாசயம் நத்திய யத்தை வாஸ்தவ சைதன்யத்தை புரிய வைக்கிறதுக்காக திருஷ்டாந்த சொல்ற வித்யாரண்ய சுவாமிகள் திருஷ்டாந்தையும் திருஷ்டாந்தையும் எனச்சே சொல்ற இந்த ஸ்லோகத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு நிறாஸ்தீபத்துனா போல நிறக தீபம் தான் இதுக்கு பேரு நிறிய தீபவத்து நிறைய நாட்டியம் ஆடுற நிறை அதுல இருக்க கூடிய தீபம் தீபத்தை போல நிறாஸ்தீபது என்ன பண்றதான் இந்த வாஸ்தவமான சைதன்யம் சர்வம் பாசயதே கர்த்தையும் கரணத்தையும் கிரியைகளையும் விஷயங்களையும் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறது கேனோபனிஷத்தில் ஒரு மந்திரமே இருக்கு கேனோபனிஷத்தில் முதல் கேள்வியே என்ன கேள்வின்னு கேட்டால் சிஷ்யன் வந்து குரு கிட்ட கேட்குறான் எதனால் தூண்டப்பட்டு இந்த மனசு விஷயங்களை போய் பார்க்கறது எதனால் பிராணம் இயங்குகிறது எதனால கண்ணு காலெல்லாம் இயங்குகிறது எந்த பகவான் இதெல்லாம் இயக்கிறார் அப்படின்னு கேள்வி கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹ பிராண பிரதம பிரைத்தி யுக்தி தாம் வாசமி வதந்தி சக்ஷுரோத்திரம் கவு தேவோ யார் இதெல்லாம் ஈடுபடுத்துறார் அப்படின்னு கேள்வி குரு பதில் சொல்றதை பார்க்கணும் தான் ம்தவீ மு அஞ்சு மந்திரம் இருக்கு இந்த அஞ்சு மந்திரம் இதேதான் திரும்ப திரும்ப சொல்ல அது காதுக்கு காது கண் அஞ்சு இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது காதுக்கு காது கண்ணுக்கு கண்ணு மூக்குக்கு மூக்கு நாக்குக்கு நாக்கு அப்படி சொல்றது அப்போ என்ன நம்ம யோசிச்சு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கு அப்புறம் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரும் எச்சுஷான பஷியத்தி ஏன சக்ஷுஷி பசியப்ரம் ஹத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே எதனால் கண் எல்லாவற்றையும் பார்க்கிறதோ ஆனால் கண்ணால் எதை பார்க்க முடியாதோ அதுவே பிரம்மம் அதுவே உனது ஸ்வரூபம் அதை நீ வந்து வழிபடுற பொருள் இல்லை அது நீதான்னு சொல்லியிருக்கு அவன் க கவு தேவோ இனத்தினா எந்த கடவுள் இயக்கிறாருன்னா நீதான் அது உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் அது அப்படிதான் அந்த உபனிஷத்து சொல்லியிருக்கு அது மாதிரி இங்கே சொல்றார் இவர் ஈ கஷே ஸ்ருணோமி கேட்கிறேன் ஜிக்ராமி முகர்கிறேன் சுவாதையாமி சுவைக்கிறேன் ஸ்பிருஷாமி தொட்டு உணர்கிறேன் எல்லாத்தையும் அகம் அஹம் ஈக்ஷே அகம் ஸ்ருணோமி அஹம் ஜிக்ராமி அஹம் சுவாதையாமி அஹம் ஸ்பிருஷாமி பிரிவுகள்லாம் நான் ஒருத்தன் தான் நான் ஒருத்தந்தான் என்ன சொல்றேன் நான் பாக்கிறேன் நான் கேட்கிறேன் நான் முகர்றேன் நான் சுவைக்கிறேன் நான் தொட்டு உணர்கிறேன் அப்படின்னு நான் ஒருத்தம் தான் சொல்றேன் துணை கொண்டு நான் சொல்றேன் பாசயத்தை எல்லாவற்றையும் அதுதான் பிரகாசப்படுத்துகிறது சர்வம் பாசயத்தை எது சித் சாட்சி அது இதுல இல்லை இது வந்து இப்ப வந்து இந்திரியங்களை மாத்திரம் சொல்லிருக்காரு மனசுக்கு போல என்ன நான் வந்து மனசுல இருக்கிற எண்ணங்களையும் அறியறேங்கிறது இப்ப பேசல இப்ப இந்திரிய விஷயங்களை மாத்திரம் சொல்லியிருக்கு ஆக நான் ிய விஷயங்களை அறிகின்றவன் ஒருத்தன் தான் சர்வ கர்மாணி மனசாஸ்தே சுகம் அப்படின்னா இருக்கு நிறைய கீதையில இருக்கு அதாவது இந்த ஆத்மா என்ன பண்ற ஒன்பது வாயில் பட்டணத்தில் எதையும் செய்யாதவனுமாய் செய்விக்காதவனுமாய் ஒண்ணும்ர கர்மாணிதி கர்ம பல சஞோகம் பிரவர்த்ததே இது அப்படியே இதனுடைய சந்நிதியில எல்லாம் இயங்குகிறது நிறைய பிரமாணம் எல்லாம் இருக்கு அடிக்கடி கேட்டதையே நினைச்சு பார்த்தாலே போரும் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அப்படி எல்லாத்தையும் சர்வம் பாசையையும் ஒளிர்விக்கிறது பிரகாசப்படுத்துகிறது ஆக இந்திரியானங்களை எல்லாம் இந்திரியங்கள் வழியாக அறியப்படும் அனைத்து அறிவையும் இந்த மெய்ப்பொருளாகிய சாட்சிதான் ஒளிர்விக்கிறது எப்படி சூரியன் கண்ணாடியில் தெரிகின்ற சூரியன் வாயிலாக இருட்டரையில் உள்ள பொருள்களை ஒளிர்விக்கிறதோ அது போல ஆனா இங்க அவர் வேற திருஷ்டாந்த எடுத்துட்டார் நிறாஸ்தீபு நாட்டியசாலையில் உள்ள விளக்கை போல இது உதாரணம் அவ்வளவுதான் இது இப்படி சொல்லியிருக்கார் அதை இன்னும் விளக்கி மேலும் மேலும் சொல்றார் नृत्यशालास्थितो நத்தியாஸ் தீப பிரபுச நீபாவே நிறியா ஸ்திதா தீபா அந்த நாட்டியசாலையில் இருக்கக்கூடிய விளக்கானது அந்த நாட்டியத்தை பாக்கிற பிரபு எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பெரிய பணக்காரர்கள் ராஜாக்கள் அவர்கள் தான் இது மாதிரி எல்லாம் நிகழ்ச்சி நடத்துவார்கள் அவர்கள் முன்னின்று காண்பார்கள் பார்ப்பாங்க அவங்க ஆகினால அது பிரபு உட்கார்ந்துருக்கார் சபியாமிச்ச அவருக்கு பின்னாடி நிறைய சபையினர் உட்கார்ந்துருப்பாங்க எப்போவுமே ராஜாவோ இல்லை ஜமீன்தாரோ யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் அப்போது அவங்க அது பிரபுன்னு சொல்றோம் அதுக்கு பிறகு யாருன்னா சபியாக சப்தானா சபையில் இருக்கிற ஜனங்கள் ராஜாவை ஷாக்கு வச்சு பின்னாடி அவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க அவர்கள்லாம் இருப்பாங்க அப்புறம் யார் இருப்பாருன்னா ரெண்டு பேர் வந்து நாடுறாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் நர்த்தகின்னு சொன்ன நாட்டிய மாடுகிறவள் பெண் அதனால ஸ்திரீலிங்க நேத் தீப ஏத் சொன்ன ஒளிர்விக்கின்றது பிரபும் பிரபு வேறையா இருக்கார் அவர் சிம்மாசனத்துல உட்காந்துருக்கார் இங்கே மற்ற ஆளுகள்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க எஜமானுக்கு பின்னாடி அது அதெல்லாம் அந்த காலத்து தான் நீங்கள் நினச்சி பார்த்துக்கணுன்னா எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க இது வேத்திய வித்தியாசம் இருக்குது அதாவது பிரபுவுக்கும் மற்ற ஆளுகளுக்கும் திருஷ்டாந்தத்தை ரொம்ப நேரம் விசாரம் பண்ணா இங்கோ இதில் ஒரே அம்சந்தான் என்னதுன்னா புத்தியும் இந்த இடத்துல புத்தியும் அந்த சைத்தன்யம்தான் இங்கே முக்கியம் மற்றதெல்லாம் முக்கியம் கிடையாது எல்லாம் என்ன சொன்னாலும் கூட புத்தியும் சைத்தன்யமும் சிதாபாசனும் சைத்தன்யமும் தான் முக்கியமே தவிர வேறு எதுவும் கிடையாது திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தில் இங்கே அதை போது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாரு சபையில் இருக்கிறவர்களை அதுக்கு மாத்திரம் இல்லை நர்த்தகியை அந்த டான்ஸ் ஆடுறவரையும் அதுதான் பிரகாசப்படுத்துறது நீ அடுத்த திருஷ்டாஷ்டாந்தத்தில் சேர்க்கிற போது அழகாக சொல்லிவிடுவார் அது நாட்டியம் ஆடுகின்ற பெண்ணையும் நாட்டியத்தை காண்கின்ற எஜமானனையும் எஜமானன் சொன்ன சாதாரண யஜமானது யஜமானனா பூஜை பண்றவுன்னு அர்த்தம் சாதாரணமா எல்லாத்துக்கும் எஜமானன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த பிரபுவையும் சபையில் உள்ளவர்களையும் இது வந்து அவிசேஷ பிரகாஷ் இவன் பிரபு இவனுக்கு கொஞ்சம் லைட் அதிகமாக கொடுக்கணும் இவன் சபையில் இருக்கிறவன் இவனுக்கு கொஞ்சம் இன்னும் குறைச்சி கொடுக்கணும் வெளிச்சத்தை வெளிச்சத்தை இவனுக்கு குறைச்சி கொடுக்கணும் கொஞ்சம் ரெண்டும் கட்டணும் சிப்பு அது வந்து அதுல ஒண்ணும் வேற்றுமையே கிடையாது சைதன்யத்துல எந்த வேற்றுமையும் கிடையாது காட்டுறதுக்காக வேண்டி அவிசேஷன நெர்விகார தாரதம ரகிதேன தாரதமியம்னா ஒன்றும் கிடையாது எல்லாரையும் பிரகாசப்படுத்துடும் ஆகாசம் எல்லாருக்கும் இப்படி அவகாசம் கொடுக்குறதோ இப்போ காற்று வந்தபோது பணக்காரனுக்கு கொஞ்சம் அதிகமாக சொத்து கொடுக்கணும் நம்ம வேணால் எல்லாம் பண்ணுவோம் அதை கூட்டி கொடுக்கறது தாரதமியம் எல்லாம் விவகாரத்தில் வச்சுட்டு இருப்போம் இதை வந்து படித்தவனுக்கு இவ்வளவு காற்று படிக்காதவனுக்கு இவ்வளவு காற்று அப்படின்னு காற்று விபரதா அது மாதிரி இதுல ஒண்ணு பேதமே இல்லாமல் எல்லாருக்கும் அவிசேஷ அவிசேஷங்கிறதுக்கு இந்த இடத்துல நிர்விகாரமாக மாத்தான் மாறாமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் பிரகாசப்படுத்துறது வெளிச்சத்துக்கு வந்து இவன் நல்லவன் கெட்டவன் இந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை அது இல்லைங்கிறது ஒரு கட்டும் அதே மாதிரி சுத்த சைதன்யத்துக்கும் கிடையாதுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டிய சாலையில் இருக்கூடிய எல்லாரையுமே அந்த வெளிச்சமானது பிரகாசப்படுத்துகிறது அவிசேஷன தீபையே இது ஒன்று தது அபாவேப்பி தீபத்தை அதான் முக்கியம் அடுத்தது இதெல்லாம் போயிடுறதுன்னு வச்சுங்க டான்ஸு முடிஞ்சுது நீங்கள் விளக்கம் அணைச்சிடுவானேன்னு கேட்காதுங்க இது எப்படி ஒரு ஆள் இருக்குன்னு எனக்கு தெரியும் சாமி விளக்கம் அணைச்சிடுவாங்கல்ல அப்படின்னா எது எது எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்கிறோன்னு புரிஞ்சுக்க வேண்டாம் இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே போகிறீங்க நீங்கள் யாராவது விளக்கு லைட்டை அணைக்கவே செய்கிறீங்க ஒன்றும் கிடையாது அணைக்கணும்னு நினைக்கிற வேண்டியவரை அவரே சரி மறந்து போய்டாலும் போயிடுவார் அப்படி அவரை அவர் கூப்பிட்டானேன்னு சொல்லணும் அப்போ வந்து நீங்கள் எல்லோரும் போனதுக்கு பிறகு என்னென்னா இந்த ஹாலில் வெடிச்சிரு எல்லாரும் போயிட்டாங்க நான் குறைச்சிக்கட்டுமா அப்படின்னு இந்த டியூப் லைட் அந்த டியூபில் பார்த்து என்ன ஒருத்தருமே இல்லை நம்ம எனக்கு இவ்வளோ நேரம் பிரகாஷிக்கணும் அனியமா ஏதா இது பண்ணிக்கிறதா என்ன ஏதாவது நம்ம பேச்ச கேட்டோ எதாவது பண்ணியோ அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஒண்ணு கிடையாது பிரகாச அவசேஷ பிரகாசானா என்ன நெர்விகார பிரகாஷா மாற்றமற்ற எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரி பிரகாசப்படுத்து தபாவேபி தபாவேப்பினா என்ன அர்த்தம் பிரபு சபையில் உள்ளவர்கள் நர்த்தக்கி நாட்டியை மாடக்கூடியவர்கள் எல்லாரும் போனதுக்கு அப்புறமும் அந்த ஆலை பிரகாசம் பண்ணி கொண்டிருக்கிறது ஒரு எப்படி சேர்க்க போறான்னு பாருங்க இது முழுக்க முழுக்க திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் பதினோரா ஸ்லோகம் இப்படி சொல்லுது இதெல்லாம் நீங்க எப்படி சேர்க்கணுங்கிறதுல தாற்பயம் பார்க்கணும் இது சரியா தப்பாங்கிறத பார்க்கக்கூடாது இந்த ஸ்லோகத்தில் வந்து இந்த திருஷ்டாந்தம் எப்பவுமே தொல்காப்பியத்திலே ஒரு சூத்திரம் இருக்கு உவமை ஒரு புடைத்து உவமை ஒரு புடை திருஷ்டாந்தா எந்த அம்சத்தை எடுத்துக்கணுமோ அதை மாத்திரம்தான் எடுத்துக்கணும் எந்த அம்சம் பொருந்தாதோ அந்த அம்சத்தை எடுத்துக்கூடாது நமக்கு சொல்லி உண்மையிலேயே நம்ம சொல்ல போற உபமானம் சொல்ல முடியுமோ உபமானம் சொல்ல முடியாது உபமானம் சொல்ல முடியாட்டாலும் உண்மையை ஒருவாறு உணர்த்த வேண்டும் உபமானம் முழுக்க சொல்ல முடியாவிட்டாலும் ஒருவாறு அதை உணர்த்தணும் அதுக்கு தான் நிறைய திருஷ்டாந்தம் இதுக்கு அந்த திருஷ்டாந்தம் அதுக்கு இந்த திருஷ்டாந்தம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரமும் குருவும் பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் தபாவே பி தீபதே அது இல்லாத அது பிரகாசித்து கொண்டிருக்கும் ஆஹ் நிறையா தீபவத்துன்னு பத்தாவது ஸ்லோகத்தில் கடைசி பாதத்தில் சொல்லப்பட்டது அந்த நிறையசாலாஸ்தீபவத்துங்கிறதுக்கு விளக்கம் இந்த பதினோராவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இனி தாஷ்டாந்தத்தில் சேகரர் இந்த உவமை எதற்காக சொல்லப்பட்டதோ அதோடு அதனை இணைக்கின்றார் இந்த திருஷ்டாந்தம் எதற்காக சொல்லப்பட்டதோ அதை இப்பொழுது இணைத்து சொல்லுகிறார் साक्षी स्वयं விஷய அேவத் பூர்வத் ரொம்ப எளிமையா போகிறது ஸ்லோகங்கள்னா இதுக்கு மேலே எளிமையாக சொல்ல முடியாது அதனால தான் அதுக்கு முன்னாடியே எழுதிட்டாங்க மந்த அதிகாரிகளுக்காக இந்தன்னு சொல்லியிருக்குது அதனால் நான் சொன்னது மந்த அதிகாரிகளுக்கு சுவாமி ஏன் புரியவே மாட்டேங்கிறது இதெல்லாம் இவ்வளவு சொன்னாலும் ஏன் பண்ண மாட்டேங்கலாம் நமக்கு எண்ணங்கள் எல்லாம் வெளியிலே போய் பழகி போச்சு இது உள்ளே திருப்புறதுக்கு பிடிச்சி பிடிச்சி இழுக்க வேண்டியிருக்கு இதை பிடிச்சி இழுத்து சேர்க்க வேண்டியிருக்கு விட்டா போகிறோம் திரும்பவும் போயிடும் இந்த பந்து பந்து வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் மேலே வருவாங்க அது உதாரணம் சொல்கிறது அது திரும்ப திரும்ப எவ்வளவுதான் சொன்னாலும் எத்தனை முறை கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லைன்னு மாதிரி நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம புத்தி இதை பற்றியே நினச்சி நினச்சி உலகத்தை பற்றியே நினச்சி பழகினத்துனால இதை நினைப்பான்னு சொன்னாலும் நினைக்கிறேன் சொல்கிறேன்ல இல்லையோ நினச்சுட்டா போகிறது அப்படின்னா அதில் ஒன்று ஆர்வமாக நினைக்கணுமே என்ன தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பிறக்கலை ஆத்ம ஜானம் பெறுவதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் பிரம்ம ஜானம் பெறுவதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் வேற எந்த ஜானத்தையும் பெறுவதற்காக நாம் பெறக்கலை இதுதான் என்னுடைய முக்கியமான வேலை இதை தெரிஞ்சு இதில் நிற்கிறதா எனக்கு லட்சியம் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை இதுதான் அப்பப்போ பாத்துக்கலாம் எப்ப அடிக்கடி ரிஷிகேஷன் கேம் நடக்கும் அப்பப்போ சிந்திச்சுக்கலாம் அப்படிலாம் கிடையாது அப்பா என்னைக்கு போயிடுமோ தெரியாது இந்த சரீரம் என்ன இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இருக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது இருப்போம்ங்கிறது இருக்க மாட்டோம்ல இருப்போங்கிறது கேரண்டி கிடையாது இன்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகற்கு ஆளாக்கவோ அகங்காரத்துக்காக கொடுக்கிறது இந்த உடம்பேங்கிறார் அப்படியே சொல்றார் அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகற்கு ஆளாக்கவோ இன்னொரு இடத்துல சொல்ற தன்னையே நோவனோ பிறரையே நோவனோ தற்காலம் அதை நோவனோ பந்தமானதை அறியேன் பரமார்த்தம் ஏதும் அறியேன் அதனால் எண்ணங்கள் எல்லாம் அதிலையே போனதுனால இதை திருப்ப ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இதை வந்து சிந்திக்கிறதுக்கான சக்தியே போயிடுது அதை கொஞ்சம் நான் கொண்டு வரணும் இதை விட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டால் இதெல்லாம் புஸ்தகத்தில் படிக்கிறது பரோட்ச ஜ்யானம் காலம்புற அது சொல்லிகிட்டு இருந்தேன் அவருடன் நின்று போயிடுத்துது எல்லாம் படித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோமே இதெல்லாம் வந்து என்னது ஏட்டுக்கல்வி இது வந்து ஏட்டுக்கல்வி ஏட்டு கறிக்கு உதவுமா சுரக்காயின்னு ஒரு படம் படத்தை சுரக்காய வரைஞ்சு இருந்தாங்க அப்படின்னு கையில் கொடுத்தா அதை சமைச்சு சாப்பிட முடியுமான்னு கேட்டான் அதுதான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா அப்படின்னு கேட்டால் புஸ்தகத்தில் வந்து சுரக்கா படம் போட்டு வச்சுங்க ஆளுக்கு ஒரு சுரக்காய் எல்லாரும் சாப்பிடுங்கோ அப்படின்னா ஏட்டு அது பழமொழியே இருக்கு கறிக்கு உதவாது கவைக்கு உதவாது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் அது மாதிரி இப்ப நம்ம வந்து படிக்கிறதெல்லாம் சுவாமிஜி ஏட்டு சுரக்காய்ன்னா இது ஏட்டு சுரக்காய் இல்லப்பா இப்ப பேசின்ட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமோ நம்மளை பத்தி நம்ம பத்தி இருக்கோம் நம்ம வந்து ஏட்டு சுரக்காயா இங்க கொள்ள கொட்ட உட்கார்ந்துருக்கோமா இல்லையா எல்லாரும் உட்காந்துருக்கோம் நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா உடம்பு வந்து பிரத்யக்ஷமா பரோட்சமா உடம்பு வந்து பிரத்யக்ஷமா பரோட்சம் பிரத்யட்சம் அபரோக்ஷம் ரெண்டும் ஒன்று தான் பிரத்யட்சம்ங்கிற சொல்லு வேற பொருள் ஒன்று ஞாபகம் வச்சு அபரோக்ஷம்ங்கிற சொல்லு வேற பிரத்யக்ஷம்ங்கிற கிடையாது பரோட்சம்னா என்ன தமிழில் காணாத ஞானம் அபரபட்சம்னா என்னது கண்ட ஞானம் சரி தமிழ்லேயே சொல்லிடுவோம் அப்பதான் இது காண முடியும் புரியுமோ தோன்றது எனக்கு ஏன்னா இந்த வார்த்தையே சில சமயம் இளைஞல் பண்றது இப்ப உடம்பு வந்து கண்டஞ்சானமா காணாத ஞானமா கண்ட ஞானம் மனசு கண்ட ஞானமா காணாத ஞானமா காணாது ஞானமா உங்க மனசு இங்க இருக்க இல்லையா அப்புறம் என்னது காணாத ஞானம் அப்புறம் பாடம்லாம் வேஸ்டா போயிடும் மனசு வந்து கண்ட ஞானம் மனசு வந்து மனசு இருக்குங்கிறது கண்டஞ்சானம் மனச நான் அறிகிறேங்கிறது கண்டஞ்சானமா காணாத ஞானமா பயமா இருக்கு எல்லாருக்கும் சந்தேகம் கண்ட ஞானம் காணாத ஞானம் இல்ல இல்ல அதுதான் இது கண்டஞானத்தை தான் காணறோம் காணாத ஞானத்தை காணல கண்ட ஞானத்தையே காண்கிறோம் அவ்வளவுதான் ஆகையினால புரியுதுல்ல கண்டஞ்சானம் சொன்னா தான் புரியுது அபரோட்ச ஞானம்னா புரிய மாட்டேங்கிறது பாருங்க தமிழுக்கு தமிழ் வாழ்க நமக்கு அபரோக்ஷம்னாலும் கண்டனாலும் ஒரே மாதிரி தான் எங்களுக்கு ஆனால் வந்து தமிழ்லையே ஊர்னதுனால அது என்ன சொல்கிறது எங்கள் தமிழில் வழிபாடு செஞ்சால் புரியுதுங்கிறாங்க சம்ஸ்கிருத்தில் செஞ்சால் புரியறது இல்லைன்னு அதனால தமிழ்லேயே கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணலாம்னு தமிழ்நாட்டில் இப்போ அது முக்கியமான விசாரம் அப்புறம் பார்ப்போம் அப்ப வந்து தமிழ் இப்ப வந்து கண்டிப்பாங்கிறது அப்படிங்கிற சொல்ற போது நாட்டியில் உள்ள விளக்கு எப்படி எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறதோ அது மாதிரி அகங்காரம் தியம் சாட்சி விஷய பாசையே எது பாஷையே இதுல கர்த்தாவை போடவே இல்லை நீங்க போட்டுக்கணும் சாட்சி பாசையே சாட்சி சைதன்யம் பாசையே சாட்சி சைதன்யமானது எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறது அகங்காரத்தை பிரகாசப்படுத்துகிறது அகங்காரத்தை பிரகாசப்படுத்துகிறது புத்தியை பிரகாசப்படுத்துகிறது இன்னும் அவர் விளக்கி சொல்ல போறார் எல்லாம் அவரே விளக்க போற இப்படி சொல்லி தப்பிச்சுக்காரங்க சொல்லிட்டாங்க எனக்கு தேவைப்பட்டா விளக்கு அதனால புத்தியை பிரகாசப்படுத்துறார் ஓ சாக்சி ஸ்லோகத்துலயும் இருக்கு சாட்சி விஷயானபி பாசையேத் அகங்காரம் தியம் விஷயே எல்லாவற்றையும் அது ஒளிர்விக்கிறது அகங்காராதி அபாவேபி ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன சொல்றோம் சுசுப்தியில் என்ன சொல்றோம்னா ஒன்றுமே இல்லை அகங்காரம் இல்லாதனால தான் அங்கே வந்து மாதா அமாத்தா பவத்தி பிதா அபிதா பவத்தி வேதகா அவேதஹா பவத்தி வேதா அவேதா பவந்தி மிருகதாரண் கோபுரம் சொல்லுது அதனால் எல்லாமே அங்கே ஒன்றுமே கிடையாது முழிச்சதுக்கு பிறகு இந்த அகங்காரம் வர்றது புத்தி வேலை செய்கிறது எங்கே இருக்கோம் இப்போ ரிஷிகேசத்தில் இருக்கோம் இன்னும் மூணு நாள் இருப்போம் அப்புறம் ஊருக்கு போக போகிறோம் அது பாட்டுக்கு நினச்சிகிட்டு இருக்குது விடாமல் அது பாட்டுக்கு நினைக்கிறது ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல அகங்காரம் எல்லாம் நாட்டியசாலையில எல்லாரும் போனத்துக்கு பிறகும் எப்படி நாட்டியசாலையில இருக்கிற விளக்கானது நாட்டியசாலையை ஒளிர்வித்துக் கொண்டு இருக்குமோ அப்படி ஆழ்ந்த உறக்கத்திலும் ஆழ்ந்த உறக்கத்திலும் சாட்சி சைதன்யம் அந்த இல்லைங்கிறதையும் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறது அதனால பாவ அபாவ சாட்சி பாவ அபாவ சாட்சி என்ன அர்த்தம் இருப்பதையும் விளக்குவது சாட்சி இல்லாததையும் விளக்குவது நீங்க தூங்குற போது நான் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது முழிச்சதுக்கு பிறகு நான் எப்படி வர்றது அதாவது தூங்குற போது நான் நம்ம நினைக்க முடியாது சொல்ல முடியாது முழிச்சதுக்கு பிறகு நான் நினைக்கிறோம் சொல்றோம் அப்ப சேர்ந்து சேர்ந்துடுறது ஆகையினால என்ன பண்றோம் முழிச்சதுக்கு பிறகு நான் சொல்ற போது எது ரெண்டு சேர்ந்துருக்கு போலி சைத்தன்யம் உண்மையான உண்மையான சைதன்யம் முதல்ல சொல்றோம் உண்மையான சைதன்யம் வாஸ்தவ சைத்தன்யம் அவாஸ்தவ சைத்தன்யம் எதோட சேர்ந்தது அந்த கரணத்தோட அவஸ்தவ சைத்தன்யம் சேர்ந்துதான் நான் தூங்கினேன்னு சொல்லுவேன் தூங்கினது வந்து நான் கிடையாது மனசுதான் தூங்கித் மனசுதான் முழிச்சுருக்கு மனசுதான் கனவு காண்றது ஆக மனது விழிக்கிறது மனது கனவு காண்கிறது மனது உறங்குகிறது நான் விழிக்கவும் இல்லை நான் கனவு காணவும் இல்லை நான் உறங்கவும் இல்லை ஆனா என்ன பண்ணிடுறேன்னா நான் மனமாகவே என்ன நினைச்சுக்கிட்டேன் பிரிக்கல பிரிச்சு விவேகம் பண்ணாததுனால என்னையே நான் ஆராய்ச்சி பண்ணாததுனால எனக்கு என்ன பிரிச்சுக்க தெரியாததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அதோட சேர்ந்துட்டேன் அதனால தான் எனக்கு ஏகப்பட்ட குறைபாடுகள் மனசுல துக்கமெல்லாம் ஜாஸ்தி இருக்கு நிறைவுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் குறைபாட்டை எண்ணி நொந்துக்கிறேன் நிறைவுக்காக முயற்சி பண்ணுறேன் அத்தனை அத்தனை தப்பான காரியமும் தர்மமா பண்றது கூட தப்பான காரியமும் பண்ணிட்டு இருக்கேன் திருஷ்டியில குறையா இருக்கேன்னு நினைக்கிறதும் நிறைவே அடையணும் நினைக்கிறதும் ரெண்டுமே தப்பு வேதாந்த திருஷ்டியில தத்துவ திருஷ்டில அகங்காராதி அபாவேபி அகங்காரம் முதலானவைகள் அகங்கார ஆதினா என்ன பாத்தியேவ அந்த ஏவ முக்கியம் நிச்சயமாக இருக்கத்தான் இருக்கிறது அது இருக்குன்னு எப்படி சுவாமி சொல்றதுங்க நீ பழைய வரையப்பா உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு சொல்லி இருக்கு இத வந்து இது சாதாரணமா புரிஞ்சு புது கொஞ்சம் யோசிச்சா புரிஞ்சுக்கிற விஷயம் தானே இதுல என்ன சிரமம் இருக்கு கஷ்டமே கிடையாது உறக்கத்துல நான் இருக்கேங்கிறத என்னால ஒத்துக்க முடியல சொல்ல முடியுமா அப்புறம் நீ எப்படி எழுந்த அப்ப எழுந்து வந்தபோது இதெல்லாம் விவகாரம் பண்றதே அந்த விவகாரத்துக்கு எது ஆதாரம் அப்ப வந்து ஆழ்ந்த உறக்கத்துல நான் இருக்கிறேங்கிறத ஒத்துக்குனசுல எண்ணங்கள் இருப்பதையும் நான் அறியனே என்னுடைய மனசுல எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதையும் நான் அறியனே ஆக நான் வந்து எண்ணங்களே கிடையாது நான் எண்ணங்களே கிடையாது எண்ணங்கள் இன்மையும் கிடையாது சொல்லு சொல்ல மாட்டோம் மனசு ஒடுங்கிருக்கு மனசு லயமா இருக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள் மனோ நாசம் மனசு நாசமா போகிறது அது என்ன நாசமோ மனசு நாசமா போகிறது மனசு நாசமா என்னத்துக்கு போகணும் மனசு நாசமா போ மனசை ஒழுங்கா வச்சுக்கணுங்கிறது கரெக்ட் நியாயமா இருக்கு மனசை ஏன் நாசப்படுத்தணும் அப்பனா மனசு மனசு கண்டா அவனுக்கு பயமா இருக்குன்னு நினைச்சா இப்போ மனசை பார்த்து அதனால தான் யோகிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கி அடக்கி ஒடுக்கி அப்படியே நிருத்தம் யோகா சித்தவருத்தி நிரோதா ஈட்டையில் வேற சொல்லி வச்சிருக்கு எத்தோ பரமத்தே சித்தம் நிருத்தம் யோக சேவையான்னு வேற சொல்லி வச்சிருக்கு யோக சேவையா நிருத்தம் சித்தம் எத்தனை உ பரமத்தே அப்படி சொல்லி வச்சிருக்கு ஆக என்ன பண்றாங்கன்னா கஷ்டப்பட்டு மனசு அது சரியா விஷயம் தெரிஞ்சு பண்ணா பரவாயில்ல விஷயம் பண்றதுனால என்ன ஆயிருதுன்னா இன்னும் அங்க வந்து அங்க வேற விதமா ஆர்டிபிஷியலா அடக்கிறோம் செயற்கையாக அடக்கிறதான் வேலை நடக்கிறது ஆனால் அதுக்கு பிறகு பழையபடியும் விவகாரம் பண்ண தான் வருது இல்லை வேதாந்த சாஸ்திரம் இதை ஒத்துக்காது வேதாந்த சாஸ்திரம் இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படி உனக்கு ஒழுங்கான மனசை சரி பண்ணுறதுக்கு வேணால் இதை நீ சாதனையாக வச்சுக்கோ இது பரம தாற்பயம் கிடையாது நீ விஷயத்தை விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்லியிருக்க இல்லை ஞானத்தினால தான் மோட்சமே தவிர இந்த நிர்விகல்ப சமாதினால மோட்சம்னு வேதாந்த சாஸ்திரம் சொல்றது கிடையாது ஆனால் சில பேர் இதையும் அதையும் சேர்த்து அதை கொஞ்சம் இது கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டு சொல்லுவாங்க அப்ப இந்த அட் லயம் விக்ஷேபம்னு ஆரம்பிச்சேன் அதாவது மனசு லயம் அடைகிறது மனசு விக்ஷேபம் அடைகிறது இந்த லயாவஸ்தையும் விக்ஷேபாவஸ்தையும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சமாதி அவஸ்தைக்கு போறாங்க அவங்க என்ன ஆனா அது தேவையா தேவையில்லையானா கைவல்ய நவநீதம் சொல்லுகிறது மனோநாசம் சொரூப நாசம் அரூபநாசம் என்று இருவகையா வகுத்துரைப்பார் சொரூப நாசத்தை வந்து ஞானத்தினால சொரூப நாசம் பண்ணிவிடலாம் அரூப நாசம் விதேக முக்தியிலதான் ஏற்படும் சொல்லி இருக்கு அதனால நமக்கு தத்துவை ஞானம் தான் முக்கியமே தவிர மனச நாசம் பண்றதுல முக்கியம் இல்ல பொய்யான மனசை என்னதுக்கு நாசம் பண்ணணும் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்றது மனசு பொய்யங்கிறது மனசு சத்தியம் இல்லைன்னு சொல்றது மனசு சத்தியம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு சத்தியம் ஒரு மனச போய் நீங்க நாசம் பண்ணா அது சத்தியமா மிச்சையாசம் பண்ணினா கூட நாசமே பண்ண முடியாது அப்படியே பண்ணினா கூட அது நாசமா சத்தியமா மிச்சையான்னா அது மிச்சயம் வேற தேவையே நான் வந்து இதான் சொல்றேன்னு நினைக்கக்கூடாது வேதாந்த பிரம்மசூத்திரத்திலாம் ஆதிசங்கரர் நன்றாக கண்டனம் பண்ணியிருக்கார் யோகத்தினால மோட்சம் கிடையாது ஞானாதேவது கைவல்யம் அது தெளிவாக சொல்லியிருக்கார் அதில் அதனாலதான் இங்கே படிச்சுன்னு உட்காண்டிருக்கோம் இல்லாட்டி என்னென்னா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நீ போய் உட்கார்ந்துடும் கண்ணை மூடினுடும் அது தானாகவே எல்லாம் நடக்கும் அப்படிலாம் கிடையாது நம்ம நல்லா முழித்து கொண்டு இருக்கிற திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை விசாரம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அவிச்சார்கிருத்தோத விசாரேண நிவர்த்தே விசாரேண வினஷ்டாம் மாயா யாம் சிஷியத்தை ஸ்வயம் அப்படின்னு முதலே படிச்சிருக்கோம் நினச்சி பாரு அஹங்காராதி அபாவேபி பூர்வத் பூர்வவத்து ஸ்வயம் பாதி ஏவ அது நிச்சயமாக பிரகாசித்து கொண்டுதான் இருக்கு இதனாலதான் யமதர்மராஜா ரொம்ப அழகா சொன்னார் கடோபுருஷத்தில் அஸ்தீத் அஸ்தீத்ல தத்துவாவது மந்திரம் அது அது இருக்குன்னு நீ ஒத்துக்குத்தான் வேணும் வேற வழி கிடையாதுன்னு தெரிய அஸ்தி தேப்போ ஏவ உபலப்தோய் எப்படி இல்லைன்னு நீ சொல்லுவாமி வேணும்பா மனசு இல்லாத போது நீ இருக்கேங்கிறதுக்கு தூக்கத்தை தவிர என்ன பிரமாணம் சொல்ல முடியும் இந்த உலகம் பொய்ங்கிறதுக்கு கனவ காட்டுல என்ன உதாரணம் சொல்ல முடியும் நாம் அனுபவிக்கிற இந்த பிரபஞ்சம் மித்யா பிரபஞ்சம் சத்தியம் இல்லைங்கிறதுக்கு கனவ காட்டில் என்ன அத்தமான திருஷ்டாந்தம் சொல்ல முடியும் அனுபவபூர்வமான விஷயம் இது திருஷ்டாந்த அனுபவபூர்வமான விஷயம் அது அகங்காராதி அது பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது இதை நீ வெளிப்பு நிலையில புரிஞ்சுக்கணும் இதை நீ அந்த நிலைக்கு போய் புரிஞ்சுக்கிறது இல்லை நீ துவைத்த அவஸ்தையில கொண்டுதான் இந்த அத்வைத பிரம்மனை ஆத்மாவை निरंतरं भासमाने तद्भासा புரிந்துகொள்ளணும் அடுத்திர்நத்தேகா ூட்டிர்நத்தனை க நிரந்தரம் பாசமானே கூட்டஸ்டே ஞபப்தி ரூபதா நிரந்தரம் பாசமானே கூட்டஸ்டேன்னு சொன்ன இந்த சாட்சி சைத்தன்ய திருஷ்டியை சொல்றேன் சொல்றேன் கூட்டஸ்டேன்னு சொன்ன நிர்விகாரமான அறிவே உருவாக அது அறிவே உருவாக இருக்கிறது அத்வைத வஸ்துவை சொற்பிரகாசத்தனியை அருமறைகள் முரசு அரையவே அறிவினுக்கு தத்துவ ஸ்வரூபத்தை மத சம்மதம் பெரா சாலம்ப ரஹிதமான புஷ்கல நிராலம்பலம்பாந்தபத வியோம நிலையைதான் தமிழ் நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளை நிர்விகார தடஸ்தாய் நின்றொழிர் நிரஞ்சன நிராமத்தில் சிற்பர வெளிக்குள் வளர் தற்பதான பர தேவதையை அஞ்சலி செய்வாம் அல்ல அறிவினுக்கு அறிவான அந்த இதுக்காக சொன்னேன் அறிவே உருவானதுங்கிற ஞா ஞான ஸ்வரூபம் ஞபப்தி ரூபத்திய ஸ்வரூபம் அர்த்தம் சுத்த சைதன்ய ஸ்வரூபம் நிரந்தரம் பாசமானேன் பாசமானேன்னா என்ன கேப்பே கிடையாது அதாவது அவஸ்தைகள் வந்து வந்து போகிறது இது வந்து ஒரு விதமான வேற்றுமையும் இல்லாமல் அர்த்தம் காலத்தாலும் பொருளும் இடங்களாலும் வரையறுக்கப்படாமல் எத்தனையோ வந்து போய் கொண்டிருக்கு நம்முடைய அனுபவத்தில் அனுபவங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற மாறாத பொருள் அப்படின்னு அர்த்தம் நிரந்தரம் சொன்ன என்ன அர்த்தம் இடையீடின்றி தமிழ் என்ன போட்டு இடைவிடாமல் பாசமானே கூட்டிபமான பிரகாசத்தினால பிரகாசிக்கப்படுகின்ற இந்த புத்தியானது என்னதுனா அநேகதான் நிறி இந்த புத்தி தான் டான்ஸ் ஆடுறது இந்த புத்தி தான் நிறைய விளையாடிகிட்டே இருக்குது எத்தனை டான்ஸ் ஆடுறது இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்குது இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி இடம்பொருள் ஏவளுக்கு தகுந்த மாதிரி நினைக்கிறோம் சேசமயம் தெரியாமல் பண்ணுவது ஆகையினால் இந்த புத்தியானது அநேகதான்னா அநேக விதமாக எத்தனையோ நாட்டியங்கள்லாம் இருக்கோ இல்லையோ குச்சிப்புடி அதெல்லாம் சொல்லணும் கொஞ்சம் கதகளி கதக்கு பரதநாட்டியம் சொல்லும் அநேகதான்னா அப்புறம் சொல்லி சொல்லணும் இல்லை அது மாதிரி இது என்னன்னா எந்தெந்த விஷயங்களை கொடுக்குறீங்களோ அந்தந்த விஷயத்து மாதிரி இது ஆட்டம் போடும் அதனால இந்த புத்தி சொல்லணும் இல்லையா என்னோட புத்தி ஆட்டம் போடுது ஏன்னா அதனால ஆடிய ஆட்டம் இல்ல இந்த புத்தி அநேகதா ஆனா வந்து என் புத்தி இப்படி எல்லாம் இல்லையா சுவாமி எண்ணங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் சில பேர் ரொம்ப வருத்தப்படும் சொல்லுவாங்க சுவாமி நான் நினைக்கிறேன் பிளேன் ஏறி உட்கார்ந்தோன்னா பிளேன் விழுந்துருமோன்னு தோன்றது ஏன் அப்படின்னா நான் என்ன பண்றது ஓ மனசுல அந்த மாதிரி எண்ணம் தோணுன்னா நான் என்ன பண்றது சில பேருக்கு அப்படின்னா என்னெல்லாமோ வருமோ சம்பந்தம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அது ஏதோ ஒரு இப்படி பழக்கம் அதுல இருக்கிறதுனால எதா இருக்கு பத்தி சரி அந்த விற்த்தியை நீ தானே பார்க்குற நீ வேறு அது வேறு தானே இது மாதிரி எத்தனையோ தரம் புத்தியில் எத்தனையோ மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருக்க எத்தனையும் பார்த்துட்டு தானே இருக்க அதுதான் நீ அதனால் நீ வந்து புத்தியில் என்னன்னா நீ வந்து கவலைப்படாது ஆனால் புத்தியை முதல்ல நல்ல வழிக்கு கொண்டு போயிடு கொண்டு போகிறதுக்கு பிறகு அப்பப்போ எங்கேயாவது பழையும் போகும் சாக்கடைக்கு அணி கவலைப்படாது அப்படி தான் சொல்லுவோம் அதனால் அதை ரொம்பவும் திரும்ப திரும்ப அதை குறித்து கவலைப்படக்கூடாது முதல்ல தர்மமான விஷயத்தில் புத்தியை கொண்டு சேர்த்துடணும் அது ரொம்ப நாளைக்கு பழக்கிடணும் தர்மத்தில் புத்தியை நல்லா பழக்கிடணும் பழக்கிறதுக்கு பிறகு அப்பப்போ அது தெரியாமல் அந்த ஜென்மாந்திர வாசினால அங்கங்கே போச்சுன்னா கூட கவலைப்படக்கூடாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்த பிறகு விட்டுடுங்க இந்த மற்ற விவகாரத்தெல்லாம் விட்டுடுங்க அதில் வருத்தப்படுறதெல்லாம் நான் வந்து பேசலை இந்த வாழ்க்கைக்கு சுவாமி முப்பது வருஷமா தியானம் பண்றேன் இதெல்லாம் பண்றேன் இன்னும் மனசு சாக்கடையை நோக்கி போகுதே என்ன பண்ணலாம் சுவாமி அப்படின்னா என்ன சொல்றது சொல்றாங்க நான் வந்து இங்கேயே இருக்கேன் ரிஷிகேசத்துலயே இருக்கேன் வச்சுங்க நான் இப்படி சொல்றேன் ரிஷிகேசத்துலேயே அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க இங்கே கேட்டோம் இன்டர்வியூ பண்ணி பாருங்க நீங்கள் முக்தி அடைந்து விட்டீர்களா நான் யாருட்டா அவர்ட்டேன் யாராவது ஒருத்தரா தைரியமா சொல்லுவாரான்னு சந்தேகமாக இருக்கும் கொஞ்சம் ஏதோ சாதனையில் இருக்கேன் உங்கள மாதிரி தான் அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர அதெல்லாம் தைரியமா யாரும் ஆஹா எனக்கு ஒரு அற்புதமான குருநாதர் கிடச்சார் என்று அவர்கிட்ட போனேனும் அன்னைக்கே விட்டுதப்பா எல்லாம் ஆனந்தமும் ஆனந்தம் பரமானந்தம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த அடைந்து விட்டோமே அதுக்கப்புறம் எதுக்கு ரிஷிகேசத்துலேயும் இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து இது அடைஞ்சாச்சு நீங்கள் எங்கேயும் போகணும்னு தோணலை பேசாமல் இருக்கேன்னு சொல்லலாம் திரும்பவும் வேணாம் சொல்லலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அது வந்து அவங்கவுங்க பிராரப்தமா இதே இதுலயே ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு என்னன்னா இந்த மாயாஜாலம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பிசி சர்க்காரோடது மாயாஜாலம் தெரியும் நமக்கு தெரிஞ்சாலும் பார்க்கணும்னு ஆசை வருது இல்லை அது மாதிரி சில பேருக்கு பிராரப்தம் பிரவர்த்திக்கு தோணுமா புரியுதா இது வந்து மாயாஜால காட்சின்னு நல்லாவே தெரியும் அங்க இருக்கிறது அத்தனையும் பொய்ன்னு தெரியும் தெரிஞ்சாலும் நம்ம வந்து நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து போய் பாக்குறோம் இல்லையா அங்கே எல்லாமே மேஜிக்னு தெரியும் பொய்யுன்னு தெரியும் ஆனாலும் நம்ம ரொம்ப ஆர்வமா போய் பார்க்கற மாதிரி சில பேர் அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு உலக விவகாரம் பண்ணுவாங்க இது திருஷ்டாந்தமா சொல்றாங்க இதை உதாரணமாக சொல்லி இருக்கிற அது இது ரொம்ப நாள் ஆனத்துக்கு பிறகு இது சரியாகலயே சரியாகல கவலைப்பட்ட வேதாந்தம் இவ்வளவு படிச்சுமா உனக்கு இன்னும் புத்தி வரல அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாது மனோபுத்தி அகங்கார சித்தான என்னைக்கு மோட்சம் அடைய போறேன்னு என்னப்பா கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு நீ மனசு புத்தி சித்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டாலே புரிஞ்சு புரிஞ்சு சொன்னாலே மோட்சம் வந்து அப்பவே இருக்கு நித்திய சித்தமா இருக்க எல்லாம் சரியா புரிஞ்சுக்காதனுடைய பிரச்சனை அதனால வந்து ரொம்ப வருஷமா இருந்தாலும் விசாரம் பண்ணிட்டு ரொம்ப வருஷமா இங்கே இருந்தாலும் என்ன சாதனை பண்ணாலும் சரியா பண்ண வேண்டிய முறைப்படி பண்ணலைன்னா எல்லாம் பிரச்சனை மச அவங்க சொாங்க சுவாமி இத்தனை வருஷம் ஆயினும் மனசில் சஞ்சலங்கள் குறையமாட்டேங்கிறது புதுசு புதுசாக சஞ்சல விறத்தி ஆகின்றே வருது அப்படின்னா என்னவோ வந்துட்டு போய்டும் அதை பற்றி என்ன கவனம் எத்தனையும் அல் வந் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம் கங்கையில் அலைகள் போயிட்டே இருக்குது நம்ம மாத்திரம் கரையில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே நம்ம வந்து அது இல்லையே கங்கை இல்லை அதை மாதிரி உங்கள் மனசை பார்க்க பாருங்க உங்கள் மனசில் இதை காட்டிலும் பயங்கரமான பிரவாகம் இருக்கு அப்படி நான் ஆசீர்வாதம் பண்ணல இப்படி போயிட்டே இருக்கு விடாம எத்தனை நேரம் போயிட்டு இருக்கு அப்ப விடாம போயிட்டே இருக்கு கங்கை கரையில் உட்கார்ந்து அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப அங்க போய் உட்கார்ற போது இப்படியும் சும்மா பார்த்துட்டே இருக்கீங்களே நினைங்க இப்படிதான் நிறைய பேர் நினைப்பீங்க நீங்களும் ரொம்ப புத்திசாலிகள் இருந்தாலும் நான் அப்படின்னா நினைங்கன்னு சொல்லி யாராவது நினைக்காம இருந்தா இப்படி பார்க்குற போது ஆகா இது மாதிரி தானே போய் கொண்டேன் நான் எப்படி கரையிலேருந்து அதை வேடிக்கை பார்க்குறேனோ அது மாதிரி எண்ணற்ற எண்ணங்கள் வருகிறது போகிறது திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பணம் போயின்னு இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அழகான மரம் போயின்னு இருக்கும் சரி ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் அதுக்காக பணம் எப்போ வருதுன்னு பார்க்காதீங்க போயிரு சுவாமி பணம் வரும் நிறைய எப்போ வரும்னு தெரியலனு பக்கத்தில் இருக்கிற ஆலம்பிச்சு தரெல்லாம் போதும் அது மா மனசுல விற்பிகள் எல்லாம் வரது போறது அதை பத்தி நாம கவலையே விடுபட வந்து என்னவோ வந்துட்டு நான் இல்லையே இப்ப நாங்க உட்கார்ந்து போது நான் கங்கா ஜலம் இல்லையே கங்கா ஜலத்தை வேடிக்கை பார்க்குறேன் அது மாதிரி என் மனசில் போகிற எண்ணங்களை விற்பி பிரவாகம் இந்த விற்பி பிரவாகத்தை நான் என்ன பண்ணுறேன்னா சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கேன் அது என்ன வந்துட்டு போகட்டும் அதை பற்றி நான் வந்து புணம் போகிறதேன்னு சொல்லி வருத்தப்பட போகிறதில்லை அழகான ஒரு புஷ்பம் மா இல்லை இது போகிறதுன்னு சொல்ல போகிறது இல்லை போட்டில் வந்து வெள்ளக்காரம் போகிறானேன்னு நினச்சி நான் நினைஞ்ச போகிறதில்லை ஒயின்ண்டே இருக்கட்டும் என்ன வேணும் ஆகத்தே சுவாகத்தம் குறியாத் போங்க என்ன வேணாலும் வந்துட்டு போடும் அது கவலையே விட வேண்டாம் இந்த தாய்மான் ஒரு பாட்டுல சிலதில் நான் வந்து அதை எடுத்துக்கிறது இல்லை எடுத்துக்கிறது இல்லைன்னா அர்த்தம் பிரார்த்தனைக்காக வேணாம் சொல்லலாம் எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது நீ போதும் பராபரமே நீ எவ்வளவு வேணாலும் புண்ணா செய்ய முடிஞ்சா பண்ணிக்கோன்னு சொல்லிடுவேன் நான் என்ன கேட்ட வார்த்தைங்க ரொம்ப சுவாமிஜி அக்க எக்கச்சக்கமா தில்லு இருக்கும் போல் சொல்லுவாங்க என்ன நிறைய பார்த்து பார்த்து என்ன வேணாலும் நீ பண்ணு பாக்குற நீச்சு நானாச்சு பகவான் கிட்ட சேலஞ்சு பண்றது பக்தியா தான் உன்னுடைய அருளால் எல்லாம் சரி பண்ணிவிடுவேன் வச்சுக்கோ அப்படின்ட்டா அவர் என்ன ஒண்ணுவாரு சரிப்போ அப்போ அதுக்காக பகவான் போது தைரியமா தான் சண்டை போட்டாரா உன்னோட அனுகிரகத்தினால உன்னை ஜெயிச்சிருவேன் ஸ்ரீராம ஆஞ்சநேய யுத்தம்னே இருக்கு ஒரு கதையே இருக்கு நிரந்தரம் பாசமானே கூட்டச்சு ஞபப்தி ரூபத்தக தத்சா பாசமானேயம் புத்தி நிறே கதா இப்ப வந்து வெளிச்சம் நாட்டியக்காரி நாட்டியக்காரி வேற வெளிச்சம் நம்ம புத்தி வேற அந்த புத்திய பாக்குறா வேற இத புரிஞ்சுக்கணும் ரொம்ப நேரம் கழிச்சு வெளிச்சம் நாட்டியம் வெளிச்சம் நாட்டியம் அதுல தாத்தர் நமக்கு தாத்தர்யம் இல்ல இதுலதான் தாத்தர்யம் அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்லி பூர்த்தி பண்றேன் விஷய நிமதி தாழிணியாணி தீபாட்சிய தீபாட்ச இங்க வந்து பதினோராவது ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்தை இந்த பதினால அழகா இணைச்சு காட்டுறார் பிரபுங்கிறது யாரு அகங்காரஹா சபியாகிறது யாரு விஷயாக நர்த்தகிங்கிறது யாரு மதிஹி அக்ஷாணி யாரு தானம் அதுல சொல்லல அதுல தானம் மிருதங்கம் இதெல்லாம் உண்டு அந்த காலத்தில் இவன் அவன் பக்கத்தில் இந்த இதெல்லாம் வந்து வந்து சொல்லும் பெண்ணே அதுதான் வழக்கம் உடனே வந்தோட்டும் பெண்ணே எழுதுப்பாங்க பக்கத்தில் ஒரு ஆள் இது பண்ணுவான் தாளம் போடுவான் இதெல்லாம் ஒரு குரூப் உட்கார்ந்துருக்கும் சுத்தி வரை எல்லாம் தாளம் போட்டு பாடுவாங்க அக்ஷாணி தாளாதி தாரிணி அக்ஷாணி தாள ஆதினா தாளம் போடுற மிருதங்க அடிக்கிறவன் ஹார்மோனியம் வாசிக்கிறவன் எல்லாரையும் அக்ஷாணி அந்த காலத்துல ஹார்மோனியும் அதெல்லாம் போடுறவங்க தாளம் மேளம் கொட்டுறவங்க இந்திரியங்கள் அவபா தீபகா எதுனா அவபாசகா சாட்சி அதை தான் அழகா இணைச்சு சொல்லுகிறார் விளக்கமாக நம் அடுத்த வகுப்புல பாக்கீசரோரு மூத்திபேதவி வோமவது வேயா மூர்த்த ஓம் பூர்ணமத பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாத பூர்ணமேவிஷா ரி